நட்டினியின் சரித்திரம் திட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் பதினாறு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிட்டன் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரை கைப்பற்றியது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நெப்போலியன் மாஸ்கோவினில் நுழைந்ததை அடுத்து ரஷ்ய மக்கள் நள்ளிரவில் நகரை தீயிட்டு கொழுத்தினர் மாஸ்கோ நகரம் அடுத்த சில நாட்களில் முற்றிலுமாக எரிந்து சாம்பலானது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு லண்டனில் மான்செஸ்டர் நகரில் உலகின் முதலாவது இலவச நூல் நிலையம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மென் பந்தாட்டம் முதன் சிகாகோவில் விளையாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜென்ரல் மோட்டார்ஸ் நிறுவனம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானிய படை வீரர்கள் ஹாங்காங்கில் சரணடைந்ததை அட்மிரல் ஹார்கோர்ட் என்பவர் ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் ஸூலு கிளாஸ் என்ற நீராவி கப்பல் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை ஏவிய முதலாவது கப்பல் என்ற பெருமையை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் வெற்றிகரமாக அமைக்கப்பட்ட போட்டோ காப்பியர் என்று அழைக்கப்பட்ட ஜெராக்ஸ் இயந்திரம் குறித்த நேரடி விளக்கம் நியூயார்க் நகரில் தொலைக்காட்சி மூலம் ஒளிபரப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாகிஸ்தானில் விண்வெளி ஆராய்ச்சி கழகம் அமைக்கப்பட்டது அப்துல் சலாம் என்பவர் இதன் தலைவராக பொறுப்பேற்று கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மலாயா சிங்கப்பூர் சாபா சரவாக் ஆகிய பிராந்தியங்கள் இணைந்து மலேசிய நாடு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜோர்டானில் நான்கு பயணிகள் விமானங்கள் பாலஸ்தீன தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டதை அடுத்து மன்னர் ஹுசைன் ராணுவ ஆட்சியை அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பப்வா நியூ கினி ஆஸ்திரேலியாவிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஈரானில் டபாஸ் நகரை கடுமையான நிலநடுக்கம் தாக்கியதில் பதினைந்தாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு லெபனானில் பாலஸ்தீன அகதி முகாம்களான சப்ரா மற்றும் சட்டிலா ஆகியவற்றில் லெபனான் இராணுவ துணை படையினரால் ஆயிரக்கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஓசோன் படலத்தை பாதுகாக்கும் பிரகடனம் மான் நகரில் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு சீனாவுக்கும் கசகிஸ்தானுக்கும் இடையில் ரயில் பாதை போடும் பணி நிறைவடைந்தது இது ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் தரைப்பாலம் என வர்ணிக்கப்பட்டது இரண்டாயிரமாவது ஆண்டு இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி தலைவரும் அமைச்சருமான எம் அஷ்ரப் ஹெலிகாப்டர் விபத்தில் கொல்லப்பட்டார் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சிவகங்கை ராமச்சந்திரன் வழக்கறிஞர் திராவிட சுயமரியாதை இயக்க செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எம் எஸ் சுப்பலட்சுமி இந்திய கர்நாடக இசைப்பாடகர் நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கி ராஜநாராயணன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லீ குவான் யோ சிங்கப்பூரின் முதலாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி சிவசாமி ஈழத்து தமிழறிஞர் பேராசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரா பாலகிருஷ்ணன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி சாகுல் ஹமீது மலேசிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ப சிதம்பரம் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாலன் இந்திய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரோஜா ரமணி தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அசங்க குருசிங்க இலங்கை கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மீனா தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு டேனியல் ஃபாரன்ஹிட் போலந்து டச்சு இயற்பியலாளர் வெப்பமானியை கண்டுபிடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அலெக்சாண்டர் ஃபிரீடுமே ரஷ்ய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உமர் முக்தார் கல்வியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ரொனால்டு ராஸ் நோபல் பரிசு பெற்ற இந்திய ஆங்கிலேய மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விக்டர் ஆரா சிலி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கோ கேசவன் எழுத்தாளர் மார்க்சிய ஆய்வாளர் இரண்டாயிரமாவது ஆண்டு எம் எச் இலங்கை அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தென்கட்சி கோ சுவாமிநாதன் தமிழக பேச்சாளர் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மீனாட்சி முகர்ஜி ஆங்கில இலக்கிய அறிஞர் புதின ஆசிரியர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு லூஸ் மகன் தமிழக நடிகர் இந்நாளின் சிறப்புகள் பப்வா நியூகினி விடுதலை நாள் ஓசோன் படல பாதுகாப்பான் பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் என்று மலேசிய தினம் இது மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் கொண்டாடப்படுகிறது லிபியா நாட்டில் மாவீரர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே